ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பக்திங்கிற தலைப்பிலே பகவானிடத்திலே நாம் என்னவிதமாக பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத நம் மகர்ஷிகள் நமக்கு காண்பிச்சதை பார்த்துன்னு வரோம் பக்திங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய ஒரு அனுபவம் அப்படின்னு நாரதசுவாமி சொல்கிறார் நாம் எந்த வஸ்துவனிடத்தில் அதிகப்படியான பிரேமையை வைக்கிறோமோ அதுதான் பக்தி அப்படின்னு நாரதசுவாமி காண்பிக்கிறார் சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா அப்படின்னு நாரதசாமி அனுகிரகம் பண்ணுறார் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்கிற பொழுது பக்தின்னு என்ன அந்த பக்தியை யார்னிடத்தில் வைக்கணும் என்ன விதமாக பக்தி செய்யணும் அப்படிங்கிறத மகர்ஷிகள் நமக்கு சொல்கிறா தானவிரத தபோஹோம ஜபஸ்வாத்தியாயசமைகி ஸ்ரேயோபிர்விதைச்சான்யைகி கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியத்தே சாஸ்வதமான வஸ்தினிடத்தில் நாம் பக்தி பண்ணணும் சாஸ்வத்தமான அழியாத வஸ்து எது அப்படின்னா பகவான் தான் கிருஷ்ணன்தான் அழியாத வஸ்து அந்த கிருஷ்ணனிடத்துலே பக்தி பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படின்னா தானவிரத தபோஹோம ஜபஸ்வாத்தியாயசமீகி நாம் செய்யக்கூடியதான தானங்கள் நாம் செய்யக்கூடியதான விரதங்கள் தபஸ் நாம் செய்ய வேண்டிய ஹோமங்கள் நாம் செய்ய வேண்டிய ஜபம் நாம் நாம் படிக்க வேண்டிய சுவாத்தியாயம் சுவாத்தியாயம்னா வேதத்திற்கு பெயர் இப்படி நாம் செய்ய வேண்டிய கடமைகளினாலே பகவானிடத்திலே பக்தி பண்ணணும் ஸ்ரேயோபிஹி விவிதைச்சான்யை இதுபோல் நமக்கு பெரிய லாபத்தை நமக்கு பெரிய ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதான நாம் செய்ய வேண்டிய கடமைகள்னாலே பகவானிடத்தில் பக்தி செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது இந்த பக்திங்கிறத அநேக விதமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா இந்த பக்தி பண்ணுறத்திற்கு நமக்கு உதாகரண புருஷர்கள் யாரு அப்படின்னா நம் ஆச்சாரியர்கள்தான் உதாகரண புருஷர்கள் நாரதசுவாமி சொல்கிறார் பக்தி பண்ணுறத்திற்கு சில ஆச்சாரியர்களை பார்த்துக்கோ அவர்கள் எப்படி பகவானிடத்தில் பக்தி பண்ணுறாலோ அதுபோல் நாம் செய்யணும் அப்படின்னு காண்பிக்கிறார் இத்தியம் வதந்தி ஜனஜல்ப நிர்ப ஏகம்துமார வியாசுகாண்டில்யர்கர்க விஷ்ணு கௌண்டின்யேஷ உத்தவ ஆருணி பலிஹனுமத் விபீஷணா தயோபக்தியாச்சாரியா அப்படின்னு பக்தி சூத்திரத்தில் நாரதசுவாமி அனுகிரகம் பண்ணுறார் இந்த பக்திங்கிறது இந்த அனுபவம் இருக்கே அது வர்றதற்கே பகவானுடைய அனுகிரகம் வேணும்பா இந்த பக்தியை எப்படி பண்ணுறா அப்படின்னு நம் ஆச்சாரியர்களை பார்த்துக்கோ ஜனஜல்ப நிர்பயாக அவர்கள் லோக்கத்தில் ஜனங்கள் பலவிதமாக சொல்லுவா பலவிதமாக நம்மை விமர்சிப்பா பலவிதமாக நம்மை கேள்வி பண்ணுவா அதற்கெல்லாம் அஞ்சமாட்டார்கள் நிர்பயாக ஜனஜல்ப நிர்பயாக ஏக்கமதாக அனைவரும் எடுத்த காரியத்தை முடிப்பதில் ஒரே குறிக்கோளாக இருக்கிறவர்கள் இவர்கள் அனைவரும் சொல்கிறது ஒரே விதமான பக்தி அவர்கள் யாருன்னா सनत्कुमर व्यासाचार्य शांडिल्य कौंडियमहर्षि शांडिल्यमहर्षि विष्णु विष्णुमहर्षि शेषर उद्धवस्वामी आरणी महाबली आंजनेयस्वामी विभीषणस्वामी இவர்களை ஆச்சாரியர்களாகப் பாரு அப்படின்னு நாரதசுவாமி சொல்கிறார் இவர்கள் செய்தது போல நாம் பகவானிடத்தில் பக்தி பண்ணணும் ஒரே விதமான அபிப்பிராயத்தோடு கூட ஒருமனதாக இந்த பக்தியை நமக்கு இந்த ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பண்ணுறா இந்த பக்தியை அநேக விதமாக நமக்கு நாரத சுவாமி பிரித்து காண்பிக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்திலே பொழுது நவவித பக்தின்னு பிரஹ்லாத சுவாமி நமக்கு காண்பிச்சிருக்க ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் அப்படின்னு நவவிதமாக ஒன்பது விதமாக பக்தியை நமக்கு காண்பிக்கிறார் பிரகலாத சுவாமி ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்மம் அதை அப்படியே அனுபவத்திற்கு கொண்டு வந்து அதை பரீட்சித்திற்கு காண்பிக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பார்த்தால் பகவதூபம் தெரியும் அப்படி பகவானை நேரடியாக கொண்டு வந்து பரீட்சத்திற்கு காண்பிக்கிறாருங்கிறது தான் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பெருமை அதுபோல் நாரத சுவாமி பதினோரு விதமாக பிரிச்சிருக்கார் ஏகதா அப்படி ஏகாதசதா பவதி பதினோரு விதமாக இந்த பக்தியானது இருக்கு குணமஹாத்மியா சக்தி ரூபாசக்தி பூஜாசக்தி ஸ்மராசி தாசிய சாசி காந்தசி வாத்சலியசி ஆத்மேதாசி தன்மையசக்தி பரமவிரசிபா ஏகதா அப்படி ஏகாத இப்படி பதினோரு விதமாக பக்தியை பிரிச்சு நமக்கு அனுகிரகம் பண்ணுற இந்த பதினோரு விதமான பக்தியும் என்னென்ன விதமான பக்தி அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் பிரகலாத சுவாமி நவவித பக்தின்னு ஒன்பது விதமாக நமக்கு பக்தியை காண்பிச்சிருக்க இந்த நவவிதமான பக்தி ஒன்பது விதமான பக்தியும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே இருக்குது அப்படிங்கிறதுனாலே தான் பெருமை ஜாஸ்தி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பக்தி பண்ணியிருக்கா அப்படின்னு வால்மீகி மகர்ஷி நமக்கு அனுபவித்து காண்பிக்கிற ஆகையினாலே தான் இன்றைய வரையிலும் நாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை உயர்வாக சொல்கிறோம் ராமகுணத்தை நாம் சொல்கிறோம் அப்படி நவவித பக்தியும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த பக்தியினாலே நமக்கு மனது பரிபக்குவப்படணும் மனசு பரிபக்குவத்தை அடையணும் அதுதான் முக்கியமான நோக்கம் பக்திக்கு மனது பறக்காமல் மனது அமைதியாக ஏகாகிர சித்தமாக இருக்கணும் ஒரே வஸ்துவை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் நவவித பக்தியும் எப்படி நமக்கு வால்மீகி மகர்ஷி காண்பிச்சிருக்கார் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்